அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவலியிலேந்திய சிமானுவேல் இதனால் சிந்தனையின் தலைப்பு கவனியுங்கள் பேசுவதை விட கேட்பது மேலானது எதையும் மேலோட்டமாய் பார்க்காதீர்கள் கவனித்து பாருங்கள் எண்பத்தி மூன்று சதவீதம் கவனிப்பதின் மூலமாகவே நாம் கற்றுக்கொள்கிறோம் என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது எதை கற்பது கவனிப்பது பள்ளி படிப்புகளும் கல்லூரி பட்டங்களும் நம்மை கற்றவர்களாக ஆக்க முடியாது மேல் நாம் நம்முடைய அனுதின வாழ்வில் மாணவர்களை போல் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் குணங்களை பக்குவப்படுத்த மற்றவர்களுடன் பழக ஞாபக சக்தி அதிகரிக்க ஒரு புதிய மொழி ஒரு புதிய கலை என்று ஏதையாவது கற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் பின்வர் மூன்று கிழிவிலும் பதில் சொல்லிவிட்டு தூங்கும் பழக்கத்தை நாம் செய்து பார்க்கின்ற போது நிச்சயமாகவே இந்த வெற்றி வாழ்க்கை நிச்சயம் ஒன்று இன்று நான் புதிதாய் என்ன கற்றுக்கொண்டேன் இரண்டு இன்று நான் யாருக்கு என்ன உதவி செய்தேன் மூன்று என் வாழ்க்கையில் கடவுளுக்கு நன்றி சொல்ல இன்று என்ன இருக்கிறது இத்தகைய கேள்விகளுக்கு நாம் பதில்களை நாம் கண்டுபிடிக்கிற பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வெற்றி வாழ்வில் நாம் மிகப்பெரிய சாதனையாளர்களாக மாற முடியும் சிந்திப்போம் கவனிப்போம் நன்றி